ஒவ்வொரு மனிதன் உலகத்தில் அனுப்பி வைப்பதற்கு ஒரு நோக்கம் ஒரு சில பிள்ளைகள் பிறக்கிறார்கள் பிறந்து சில நாட்கள் சில மாதங்கள் சில வருடங்களில் பூத்தார்கள் அதுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குறி திரு காலத்தில் மௌத்தாகும் போது அல்ல தாமதத்தில் ஒரு சேமிப்பா அல்லா சுல் தானுவாரா அப்புறம் தேவைக்கா இதுதான் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களுடைய நம்பிக்கையாக இருக்கு அந்த அடிப்படையில் நாம் பிறந்து திருப்பகத்தை கடந்து வாலிபேஜு கடந்து எங்க வாலிப காலத்தில் ஒரு பிரதானமான ஒரு கட்டத்தை அடைந்திருக்கும் கல்வித்துறை எடுத்து பார்க்கும் போது பாலர் வகுப்பிலிருந்து ஆரம்பித்து பிரைமரி எஜுகேஷன் செகண்டரி எஜுகேஷன் அனைத்திலையும் நாம் வெற்றி பெற்று எங்களோட பலர் இருந்தார்கள் எல்லோருக்கும் இந்த கட்டங்களை தாண்டி இந்த ஸ்டேஷரி லெவல் அடையறத்துக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கல அல்லா எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை வாய்ப்புக்கும் இந்த கட்டங்களை தாண்டி நீங்க இன்னொரு கட்டத்திற்கு போறது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இதுக்கு ஒரு காரணம் ஒரு நோக்கம் ஒரு பர்பஸ் இருக்கு அல்லா நம்மை இந்த உலகத்தில் சில சில வாய்ப்புகள் தாரது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள இதுதான் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையின் அடிப்படை நோக்கமாக இருக்கும் நம் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருக்கட்டும் ஒரு அதில் பிரதானமான ஒரு கேள்விதான் வாய்ஸ் ஐ பான் நான் பிறந்த நோக்கம் என்ன சாப்பிட்றோம் ஏதோ ஒன்று சேரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்புகள் எல்லாம் எங்களை சிறந்த படைப்பாக படைத்த எங்களை வாழ்க்கையுடைய நோக்கம் அநேகமாக இஸ்லாப் பேர்த்துக் கொண்டவர்கள் கேக்கும் போது அவர்கள் சொல்லக்கூடிய அடிப்படை அவர்கள் இதை சேர்ந்தவர்கள் தான் பெற்றுக்கொண்டார் ஏன் அல்லாஹ் எங்களுக்கு இந்த வாழ்க்கையின் ஈ மாநில அல்லாஹு இதை கேட்கிறான் அண்ணா நீங்க நினைக்கிறீங்களா உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் நீங்க எங்கள் பக்கம் திரும்ப திரும்பி வர மாட்டீங்க வாழ்றோம் குடிக்கிறோம் எங்களுக்கு விருப்பமான அமைப்பு வாழ்க்கை அமைக்கிறோம் அல்லா இடத்துல திரும்ப நாங்க அல்லாவை சந்திக்கிறதுக்கு திரும்பி போறலா எங்களுக்கு நினைச்சது போட வாழை நினைச்சத போட எங்களுக்கு எ வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் ஒரு காரணம் லாஸ்ல இருக்கு இப்ப நாம் இந்த உலகத்துக்கு வந்து ஒரு நோக்கத்தோடு எல்லாரத்துக்கும் ஒரு நாட்டுக்கு போனோம் இப்ப அதிகமான ஏர்போர்ட்ல இறங்கினத்தோட வச்சிருப்பாங்க ஒரு ஃபாரின் பியூரோன்னு வச்சிருப்பாங்க டூரிஸ்ட் போர்டால ஒரு டூரிஸ்ட் கைட் சென்டர் வச்சிருப்பாங்க அந்த இறங்கினத்தோட அந்த நாட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு வழிகாட்டுவாங்க இந்த நாட்டுதான் சட்ட திட்டங்கள் ரெகுலேஷன் இன்டர்நேஷனல் லாக்கு மாற்றமானது இருக்காது இடங்கள் இது என்ன சொல்லி வழிகாட்டுவாங்க உயர்தரமான நோக்கத்துக்கு எனக்கு எங்களை படைச்சு எங்களை சும்மா விடல எங்களுக்கும் ஒரு கைடு எல்லாத்தையும் தரும் அந்த கைடு தான் இந்த பரிபூர்ணமான சரியா பரிபூர்ணமான மாதிரி நான் ஒரு ஒரு ஒரு ஆன இடத்துல விட்டு இருக்கா அதனுடைய இரவும் பகார போதும் இரவுல சின்னத்துக்கு சில விடயங்கள் எங்களுக்கு தெளிவாக இருக்காது காரணமாக ஆனா இஸ்லாமத்தில் இரவும் பகல போல எங்களுடைய அனைத்து கட்டத்திலையும் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழகிய முன்மாதிரி தந்திருக்கு வழிகாட்டில் தந்திருக்கு யாருக்குமே சொல்ல முடியாது இந்த விடயத்தில் இஸ்லாம் எங்களுக்கு ஒரு வழிகாட்டில் தரல ஆனா தென்னேத்துக்கு இஸ்லாம் எங்களுக்கு முன்வைக்கக்கூடிய அந்த வழிகாட்டல் எங்க நபுக்கு எங்க ஆசைக்கு அல்லது எங்களுடைய இச்சைக்கு அது முரணாக இப்பயும் எங்களுக்கு தெரியும் ஒரு சட்டம் இருக்குல்ல இருக்கும் ஏன் சட்டத்தை வச்சிருக்காங்க வரையறை பாதையில பிரயாணம் எங்களுடைய சேஃப்டி தான் அதே போலதான் இஸ்லாம் எங்களுடைய இயற்கையான எந்த ஒரு உணர்வையும் தடுப்பில் இதை செய்யக்கூடாது அதுக்கு வரறை அதுக்குரிய லிமிட்டேஷன் அதுக்குரிய உதவு பவுண்டரிய அதி அதனால எங்களுக்கு தான் எங்களுடைய வாழ்க்கைக்கும் எங்களுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை தான் இருக்கு அதனால எல்லாரும் ஏற்றுக்கொள் ஒன்றுதான் சுதந்திரம் ஆனா பீடத்தை மிஸ்யூஸ் பண்ற நேரத்தில் அது அவங்களுக்கு மாபன் மற்றவங்களுக்கு மாபென் எல்லோருக்கும் மாபத்தான் இந்த விடயத்துல பேசும்போது சேப்டி என்று பேசுவாங்க இஸ்லாம் என்றும் சேஃப்டியை எங்களுடைய இந்த சட்ட திட்டங்கள் அழகா அன்புக்குரிய மாணவர்களே நீங்க அனைவரும் பல விடயங்களை விளங்க கூடியவங்க குறிப்பாக சில முக்கியமான விடயங்களை டிஸ்கஸ் பண்ண விரும்புறேன் பொதுவாக நாம் அனைவரும் ரெண்டு விஷயம் இருக்குது நீங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க ரெண்டுக்கும் பொருத்தமான ஒன்றுதான் ஒன்று இருக்குது இன்டெலெக்ட் வந்து எஜுகேஷனின் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவின் மூலமாக அது வளரும் அது எப்பயும் ரீசனை கேக்கும் ஒன்றுக்கு பின்னால ஏன் ஆதாரம் கேட்கும் இது இன்டெலெக்ட் இன்னொரு மிக முக்கியமான ஒரு அம்சம் தான் எங்களோட இருக்கக்கூடிய உள்ளத்தில் வரக்கூடிய சில பீலிங் செனட் ஃபீலிங் இந்த இன்டலெக்டுக்கு முரணாக இருக்கும் அவங்களோட இது ரெண்டையும் உங்களுக்கு இட்ஸ் நாட்ஜபிள் பிடிக்க முடியாது இன்றைக்கையும் பிடிக்க முடியாது அதனோட சிந்தனை இருக்கிறது அதே போல உங்கள் உள்ள வரக்கூடிய உணர்வுகள் அதே போல ரெண்டு விஷயம் இருக்குது எங்களுடைய உடல் அத்தை சோல் உயிர் இது நாளையின் மனிதன் யாருக்குமே இது என்ன செய்யலாம் பிரிக்க முடியாது யாருக்குமே பிரிக்க முடியாது ஒரு மனித நேரத்தில் இருக்கும் அவனுக்கு உணர்வுகள் இருக்கும் சில கவலையான விஷயங்கள் நடந்தது இருக்கக்கூடியது சுத்திது எஸ் மௌத்தாகணும் ஒவ்வொரு உயிரும் மௌத்தாகும் என்றது அழு அதே போல உடல் உடலுக்கும் பல சேவைகள் இருக்கு காலையிலிருந்து மாலை வரைக்கும் இழுத்திலிருந்து தூங்கும் வரைக்கும் நாங்க அனைவரும் அதிகமான பேர் தொண்ணூத்தி வீதமானவங்க நாங்க அனைவரும் உடலுடைய சேவையை தான் பூர்த்தி சேர்த்து காவ வேண்டி உடலுடைய தேவை பசி வருது அழகா இருக்கணும் விளங்கி கொள்றதுல உணர்வு சோல் நப்சு என்ன உயிருக்கும் சில தேவையில் இருக்கு அதனால தான் நாங்க பாக்குறோம் உலகத்துல அதிகமான பேர் சுயசைடு ரேட் எடுத்து பார்த்தா ஏழை அவங்களை விட இது ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு பதினாலுல இருக்கிறோம் வெளியானதுல அதிகமான பேர் தற்கொலை செய்யக்கூடியவங்க பணக்காராக்கள் உலக அடிப்படையில எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்களை தான் அதிகமா தற்கொலை செய்யறாங்க பண வேலைகள் ஸ்ட்ரீட்ல விற்கிறாங்க குடிச்ச வீட்டில் வாழ்கிறாங்க புரிச வீட்டில் வாழ்றாங்க அவங்கள நிலைமை எடுத்து பார்த்தா அவங்கள்ட்ட தற்கொலை தற்கொலை செய்யும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டா இன்னொரு நாளைக்கு சாப்பிடுற சாப்பாடு இல்லை மழை பெய்ஞ்சா வீட்டுக்கு தண்ணி எல்லாம் கொட்டு ஒழுங்கா தூங்குறதுக்கு படுக்க இவங்கள்ட்ட எல்லாம் இருக்கு உலகம் சொருக்கத்தை போல இருக்கு தற்கொலை செய்யலாம் அதுலயும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இந்த சூசைட் ரேட் கூடிய ஜப்பான் ஜப்பான் எங்களுக்கு தெரியும் டெக்னாலஜிக்கலி எல்லா துறையிலையும் தொழில்நுட்ப எல்லா துறையிலையும் மிகவும் உச்சநிலை அடைந்த ஒரு நாடு ஒரு மிக உச்சநிலையை அடைந்த ஒரு நாடு தான் ஜப்பான் அப்ப ஏன்னா தற்கொலை செய்யறான் உடலுடைய தேவைகள் பூர்த்தியாக ஆனா அந்த தற்கொலை செய்யணும் லைஃப் எடப்பாடுக்கு அடிப்படை காரணம் சோல் சோல் இஸ் நாட் கண்டிங் எல்லாம் இருக்குறீங்க ஆறுதல் அது டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டிருக்கு அன்புக்குரிய மாணவர்களே நான் இந்த சொன்ன இந்த நாலு விடயங்களும் சரியாக வழி நடாத்தப்படணும் சரியேஜ் பண்ண சரியாக வெரி ஹைஜன் பார்த்து பார்த்து போறான் அல்லாவே மறந்து கூடி அல்லாவே மறந்து இன்னொரு பக்கத்தில் உணர்வுகளுக்கு அது கூடினா லிமிட் கூட்டிட்டேன்டா மறந்துடுவீங்க நீங்க யாரு எங்க யாரு உங்களை பாக்குறாங்க பொ நான் சொல்ற செய்ய தவறு தெரியும் அவருக்கு என்ன செய்ய என்ன செய்யும் அவரால் என்ன நடந்தது தெரியும் தனி திருப்பி கவலைப்படுவார் இவ்ளோ பெரிய அந்த ஆத்திரம் கோவத்தை அடக்க முடியாம செஞ்சிட்டாங்க அல்லாவ பயப்படக்கூடிய என்ன செய்வாங்க அவங்க அடக்கி கொடுவாங்க கோவத்தை பத்தி எல்லா சொல்லும் போது அவங்க மீன்கள் என்ன செய்வாங்க அல்லாஹிமான் கொள்ள மக்கள் யாமனால் ஈமான் கொள்ளக்கூடிய மக்கள் அவங்க அந்த கோவத்தை அடக்கிக் கொள்வாங்க கோவம் வாரன்னு சொல்ல கோவம் வரும் ஏற்க இது மனித இதுல ஏற்க அடக்கிக் கொள்வாங்க அப்ப இந்த நாலு விஷயத்தையும் ஒழுங்காக அத வழி நடத்த அதை பாதுகாத்து முகாமைத்துவப்படுத்துறதுக்கு எங்களுக்கு இது நாலு இல்லாத ஒரு சக்தி ஒன்று இதோட தொடர்பாகாத ஒரு சக்தி அதிலயும் பிரதானமாக நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அந்த ரூ இந்த அனைத்தையும் விட நான் சொன்னேன் எங்கட புத்தி எங்களுடைய உடல் இந்த மூணு தேவையை விட எங்கட உள்ள நப்ச ரூ அந்த உயிருடைய தேவை அது பூர்த்தி செய்யும் போது இந்த ரூவுக்கு தெரியும் நான் திரும்ப எல்லா இடத்துல போகணும் இந்த உடம்பு மண் மண்ணோட மண்ணாக உடம்பு மண்ணோட மண்ணாகுது இந்த ரூ கண்ணால விளங்காது அவங்க கேட்டான நாங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொலூசனும் நாங்க பார்க்கக்கூடிய எல்லாம் டயக்னோஸும் உடலுக்கு உங்களுக்கு எந்த ஒரு மருந்தையும் செய்ய முடியாது திரும்ப ரூ கொடுக்கவும் முடியாது அது அல்லாத கையில மட்டும்தான் குளிர் ரூபே அது அல்லாது இந்த உடல் மண்ணோட தொடர்பானது மன்னால படைப்பு அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் உலகத்துல காணக்கூடிய விடயங்களை கொண்டு இந்த உடம்பு அதனுடைய நிம்மதியாகும் ஆனா இந்த ரோஹம் இருக்குதே அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை கொண்டு அது நிம்மதி அடையாது அது நிம்மதி அடையும் அல்லா இடத்திலும் வந்த விடயம் அதுதான் குரான் வகையுடைய அந்த வழிகாட்டை கொரானுடைய ஆன்மீகத்துடன் உணர்ந்து அதையும் நாங்க என்ன செய்யணும் அதுக்கு நாங்க நேரம் கொடுப்போம் அதுக்கு நாங்க டைம் எடுப்போம் அதுதான் எங்களுடைய படைத்த நோக்கம் என்ன எங்களுடைய அல்லாட் போகும் போது நர்ஸ் அல்லாவை பொருந்திக்கொண்ட நிலைமையில அல்லா எங்க ஆத்மாவை பொருந்திக்கொண்ட நிலைமையில அதுக்குரிய முயற்சி முயற்சி தான் இந்த ஆன்மீக நீங்க வேண்டி இந்த உலகத்துல வேண்டிய விஷயத்தை செய்யுங்க வேண்டிய கல்வி ஆனா இதெல்லாம் எடுத்தாலும் ஒரு பிரதானமான நோக்கம் நீங்க வந்திக்கப்படுங்கல்லா ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் என்ன நோக்கத்துல நீங்க வந்தீங்க 99.9% பேருடைய நோக்கம் என்ன படிக்கிறீங்க சம்பந்தப்பட்டது உடலுடைய இந்த உலகத்துடைய தேவைதான் நோக்கமாக இருக்கு அதை நோக்கத்த ஒரு ஸ்டூடெண்ட் நான் அவரோட பேச்சு கொண்டு போன அவர் ஒரு நல்ல விடிய எனக்கும் அந்த நேரத்துல சிந்தனை நெருக்கல்ல நான் கேட்டேன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் நீங்க சரியாத வழி நடத்தலை உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை என்ஜாய் பண்ணலாம் டாக்டர் உலக வாழ்க்கை என்ஜாய் பண்ணிடலாம் மேரேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணிடலாம் நீங்க சமூகத்தை செய்யக்கூடிய ஒரு சாக்ரிஃபைஸ் அது சரியானீங்க ராகு பன்னெண்டு மணிக்கும் கால் வந்தா போகும் வீட்டுல வந்து பக்கத்துல நீங்க டாக்டர் திடீர்னு தட்டுவாங்க உனக்கு முகத்துல பாய இல்ல நீங்க பேஷண்ட் அட்டன் இப்படியான ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் தான் டாக்டர் அப்ப நான் கேட்டேன் ஏன் அப்பா இதை நிறைய டாக்டர் மாதிரி கவலைப்பட அந்நியாய துறையை தேர்ந்தெடுத்துவாங்க வேல் லைஃப்ல ஒன்று மேடம் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நாட்டு கேட்டேன் ஏன் அப்பா இதை எடுத்தீங்க கஷ்டமே ஒரு வார்த்த சொ யாத்துல மனிதனுடைய கஷ்டத்தை பிரதானமாக இல்ல வருத்தில போவீங்க பெயின் கிளர் தருவாங்க ஆன்டிபயோட்டிக் கொடுக்குங்க அதனால அந்த நேரத்துக்கு ஒரு தற்காலிகமாக நீங்க என்ன செய்யுங்க அவர்கிட்ட வருத்தத்தை பெயின இல்லாமா அந்த நியத்தோட நீங்க படிச்சா நிச்சயமா எடுத்து நேசித்து சேவை செய்யக்கூடிய டாக்டர் மாதிரி இருக்கிறாங்க எனக்கும் மேலமாக நை லவ் மை பேபி டென் மந்த்ஸ் பண காம்ப்ளிகேஷன் அந்த நான் கண்டேன் ஹாஸ்பிட்டல் அதிகமானவன் நன்முஸ்கிம் டாக்டர் எவ்வளவு ட்ரை பண்ணாங்க அப்ப மிசேஜ் வந்து அவங்க அந்த யூனிட்ல இருந்து அனுப்பி வச்சுதான் அப்ப போற நேரத்துல அந்த டாக்டர் ஒரு டாக்டர் வந்து ஸ்டூடெண்ட் இப்பதான் அவர் ட்ரைனிங் பீரியட்ல இருக்கிற மெயின் டாக்டரோட வந்து எடுத்துட்டு போக்குல எனக்கு கண்ணீர் வரலருக்கு விளங்கிட்டு மோசி அவங்க அழுந்தாங்க ஒரு சமூகத்துக்கு ஒரு ஒரு பேஷனுக்கு நீங்க இந்த முறையில அல்லாவுக்காக சேவை செய்யும் போது மனத்த நோக்கமாக இல்லாம உலகத்துடைய ஆசாபாசங்கள் உலகத்துடைய நோக்கங்கள் இல்லாம செஞ்ச போது அல்லாஹிடத்துல பெரிய கூடுது ஆனா லேட்டான விஷயமா இல்லாது அப்படியான ஒரு எண்ணம் வரத்துக்கு உங்களோட ஆன்மீகம் உங்களோட ஈமான ஒரு உச்ச நிலையிலே இருக்கும் ஈமான் இல்லாத சிறைப்பையும் ஈமான் இல்லாத அந்நியர் அப்படி செய்வாங்க அது அந்த தொழில பெஷனா எடுத்துக்கிறான் வ பெஷனத்தாரா இந்த மனிதனுடைய தான் படைச்சிருக்காங்க அல்லாஹ் வனங்காட்டி வேற ஏதாவது வணங்குவாங்க நிம்மதி இல்லை ஏதோ ஒன்று வணங்கி அதை வணங்கினா தான் அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆறுதல் கிடைக்கிறத போல இருக்கும் இந்த ஆன்மீக துறையில நாங்க கவனம் செலுத்தும் போது ஒரு காலமும் என்ன சேவை செஞ்சாலும் சமூக பெரிய விஷயம் சாதித்தாங்க எதிர்பார்க்கறது சரிய செஞ்சாரு அல்லாஹிட பத்தி தன்னுடைய மனைவி அவர் நல்லவர் என்று சொல்லாத வரையில அல்லாஹிடத்துல நல்லவர் அவருடைய பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி தன்னுடைய ஒரு மனைவிக்கு பொருத்தம் இல்லாம அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஒரு கெபாசிட்டிபிலிட்டி ஹஸ்பண்ட பிளீஸ் பண்ணி தான் அந்த துறையில தான் ஒவ்வொருத்தரும் பிள்ளைகளும் ரெஸ்பான்சிபிலிட்டி குள்ளாருடைய பொருத்தம் இல்லாம அல்லாவுடைய பெற்றுக்கொள்ள முடியாது மாற்றமான முறையில பெற்றாருடைய பொருத்தம் வரும்போது அதுக்கு நாங்க இருக்கணும் அல்லாஹுடைய பொருத்தத்துக்கு உட்பட்டதாக பெற்றாருடைய பொருத்தம் இல்லாம எங்க யாருக்கும் எப்பயும் நாங்க நாங்க எவ்வளவுதான் நிகழ்ச்சி பயணி புள்ளல் இருந்தாலும் You still remain child of your parents. Although your father of so many children, but you are still a child of your parents. You are just from all parents, and both of us are Celebrating Primary Responsibility. And the primary responsibility that we can neglect that help. And what we will have to make the, the so, wholeig hukificar, in which people who love God carry it on its PaON paper. Allah has told Anticho δαwatth solicit right. Allah has agreed அமதி பாது செய்ய வேண்டிய பிரைமரி டியூட்டி இல்ல உலகத்துக்கும் எத்தக்கணக்கான பேர் உங்களோட உரைகளை கேக்குறாங்க உங்களோட கித்தாப்ல வாசிக்கிறாங்க அதனால உங்களுக்கு லாபம் இல்ல அதனால் நீங்க உங்களோட ட்டிகளை சரியா செஞ்சதுக்கு பின்னால் அதை செஞ்சால் ஹம்பு இல்லை அதே போல எங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெபாசிட்டாண்டா எல்லாத்துலேயும் ஒரு ட்ரெண்ட் நாங்க அநேகமான பேர்ட்ட கேட்டீங்கடா செலக்ட் நாங்க ஒரு சப்ஜெக்ட் கொண்ட விஷயத்த செய்யும் போது சிலதாசன் எங்களை சொல்லி தந்திக்கிறாங்க ஒரு முறை அவங்க செலெக்ட் பண்ணாங்க நிறைய ஸ்டுடென்ட் கேட்டா யூனிவர்சிட்டி போன அவங்களுக்கு செலக்ட் பண்ணது பாஸ் ஆகி அதுதான் என்ன செய்ய போறீங்க கம்பெனியில ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கும் சிஇஓ செகண்ட் ஆக்டிங்ல இருக்கிறாங்க ஸ்ரீலாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாள் அவரோட ஒம்பாக்கு போகக்கூடிய பாக்கிறேன் ஒரு கிழக்கு கால் பண்ணாங்க ஷோம் இல்லை நான் உங்களோட ஒரு மஷூரா பண்ண விரும்புகிறேன் வாங்க இதுதான் பாருங்க அவர்ட பாஸ்போர்ட் எப்படி ஆக்டிண்டி அடிச்சு அடிச்சு அடிச்சு அடிச்சு எல்லாம் இவ்வளவு முடிவு எடுத்தாரு என்னத்துக்கு ரிசைன் பண்றாரு வாப்பா சோம் இல்ல வாப்பவனா வீட்டுல இருந்து பாக்கணும் வாப்படை ஊழியத்தை சிக்னத்தை செய்யணும் கடிதம் அனுப்பினாங்க கம்பெனி சரியான அவங்களோட கம்பெனியில கூட அந்த கடிதத்தை வாசித்து எல்லாம் யாராவது அவருக்கு மாசம் பெரிய கம்பெனி பெரிய பெரிய பெசிலிட்டிஸ் எல்லாம் விலங்கினாரு இந்த நேரத்தில் என் பக்கம் தேவை இருக்குது அவரோட இருக்கா என் வாழ்க்கையில பிரோச்சன பணம் சம்பாதித்தாலும் அவங்க என்ன சொன்னாங்க நல்லா செஞ்சிருப்பாரு நாங்க சார சம்பளத்தில் ஒரு குறைவா தாருவோம் எல்லாமே தாருவோம் வா அல்லா அந்த மகனோட எவ்வளவு அல்லாஹுடைய பொருத்த கிடக்கு அதே நேரத்துல அண்மையில போன முதுமை இல்லமா என்ன சொல்ற முதியோர்கள் நான் உங்களுக்கு சொன்னேன் ஸ்டூடெண்ட் அங்க இருக்கக்கூடிய அநேகமான பேருடைய பிள்ளைகள் இன்ஜினியர்ஸ் ஏதோ ஒரு துறையில் இருக்கிறாங்க அவங்க நாட்டில் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பேப்பத்தை மறந்துட்டாங்க நான் சொன்ன இந்த நாலு பிரதானமான தெற்கு பணம் வாப்பான் பக்கம் இருக்கிற பீலிங்ஸ் இல்ல சிறர் பிள்ளைக்கும் டைம் இல்ல பீலிங் பிள்ளலோடு இருந்து அன்பாக இருக்கிறதும் மனைவியோட அன்பாக கழிக்கிற நேரம் சிறாக்கள் உலகத்துதான் கல்யாணம் முடிச்சு இவர் வீட்டுக்கு வரப்போல அவ வே வேலைக்கு போயிடுச்சு அவ வரப்போல் இவர் வேலைக்கு போயிடுச்சு There is no love. There is no attachment. Unhudum illa. Irra korunnal rennnal irupang. Enne? Maram ittoom. Een inda ulahatla vahalam? Kuruyek kaala vahalam? Kojankalatla neeing ebulo sambari ittoalam? Eda adein jalum? Utti to poom. Inda ulahat halal anam orail enjoy pannam? Allah, Quran la <laughs> shudha. Nimaan, Swadhihaan, Amal, Ulla Makkal itke. Nanga manama vahal ke taroom. Kuru manama vahal ke. ஒரு அரபு கவிஞர் அரபிகள் என்ன செய்வாங்கடா அது பொதுவா எல்லாருமே இருக்குது அந்த இதுல பாடகளை படிப்பான் இப்ப நாங்க அரபு படிக்கூட எங்களோட பிரதானமான ஒரு பாடம் தான் அதபு இருக்கும் அந்த அதபுல இந்த கவிதைகள கவிதைகளுடைய மொழி இது உயர்ந்த நிலைமையில இருக்கும் படிக்கும் போதும் ஒரு கவிதை வருது அரபி கவிஞர் இந்த உலக வாழ்க்கையுடைய இன்பங்கள் எல்லாமே பேச்சு விட்டது மூண கவிதை மூணுலதான் இன்பம் இருக்கு சின்ன புள்ளனோட அவங்கள முத்தமிட்டு அவங்களோட விளையாடுற நேரம் இருக்குது அவங்களோட கைக்கிற நேரம் அந்த இன்பம் இருக்குது யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது உங்களோட நண்பர்களோட இருந்து நேரம் நாளைய பூரா சந்திச்சீங்க ஈரோல உட்கார்ந்து நீங்க எல்லாரும் ஒரு பாபக்கியும் அங்க சவுத் ஆப்பிரிக்கால ஈரோல ஒன்று சேர்ந்தா பாபக்கியும் வைப்பாங்க பாபாக்கு எல்லாம் சுத்தி அரிசி சென்று சில விஷயங்கள்லாம் பேசும் அந்த நேரத்துல அவங்களுக்கு வரக்கூடிய இன்பம் நீங்க அங்கத்தான் மற்ற இடங்கள்ல நீங்க சேர் ஆயிருப்பீங்க திறந்து பேசுவேன் அந்த நேரத்துல வார இன்பம்யான் ரகசியமாக இல்லற வாழ்க்கையை கழிக்கிறதுல இந்த மூணுலதான் உலக இன்பம் இருக்கு அன்புக்குரிய அதிகமான புரொபஷனல் ஸ்டுடென்ட் இந்த மூணே தேவி அதிகமான இல்ல டைம் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து அதனால இந்த பேசுறதுக்கு டைம்லாஜிக்கல் மனநிலையிலான நாங்களோட வாழ்க்கையில ஒரு பேலன்ஸ் வாங்க இருக்கு பேலன்ஸ் பண்ணுமா மூத்துக்கு பின்னாலே நஷ்டம் மூசுக்கு பின்னால் நஷ்டம் அல்ல பாதுகாக்கணும் இதுல வாழ்க்கையுடைய பிரதானமான நோக்கம் நாங்க மூத்துக்கு பின்னால வெற்றி அடையணும் அல்ல எங்களை பொருந்திக் நல்ல நிலைமையில இருக்கணும் எங்களுடைய எல்லா செயல்பாடுகளையும் விரும்ப கூடிய முறையில் அமைச்சு படிக்கிறீங்க இந்த படிப்பையும் ஒரு தீனாக மாற்றையும் அவங்களோட வேலைகள் சோழிகள் அவங்களோட வியாபாரம் அல்லாஹுடைய ஞாபகத்தை அவங்க என்ன செய்யாது தடையாக இருக்காது இதுக்கு முப்பத்திர்கள் ரெண்டு கருத்து சொல்றாங்க வியாபாரத்தை இருக்கிறீங்க அந்த நேரத்துல அதானுடைய நேரம் அல்லாஹுடைய கடவுள் நேரம் யாருக்கும் எவ்வளவு சட்டத்தை படிக்க இப்படிதான் என்ன படித்தாலும் உங்களுக்கு சுபோ கெலும்பணும் எழும்போனும் இருக்கும் ஆன்மீக துறையில் உங்களுக்கு அந்த சக்தி இருந்தாதான் அந்த காலையில் இருக்கு அப்படி இல்லைன்னா இது மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின் அப்ப அந்த ஆன்மீக துறையில எங்களுக்கு ஒரு பலம் இருந்தா தான் எங்களுக்கு செல்பலம் இரண்டாவது இடத்துல சொல்றாங்க அவங்க விவாதத்துல இருக்கிறாங்க பள்ளியில இருக்கிறாங்க பள்ளிக்குள்ள இருக்கும் அந்த ஞாபகம் துனியாவுடைய சோழியுடைய ஞாபகம் வராத தடையாக இருக்காததுக்கு கருத்து நடந்திருக்குண்டா இங்க எங்க சோழிகள் எல்லாவுடைய ஞாபகம் இந்த ஞாபகம் அங்க போனா இந்த ஞாபகம் பள்ளிக்குள்ள இந்த ஞாபகம் பள்ளிக்குள்ள இந்த ஞாபகம் ஆனா இந்த மீன்களை பத்தி எல்லாம் அதுக்குள்ள போனாண்டா உலகத்தை மறந்துடும் ஏன் அவங்க நோக்கம் பர்பஸ் இது அதுல மூழ்கு இருப்பான் 100% என்னத்தை பேசினாரோ அல்லாஹுடைய இந்த ஆன்மீக துறையில அல்லாஹுடைய பொருத்தம் இந்த ஆன்மீகம் அதான் ஈமானுக்கு எழுபதுக்கு மேல கிளைகள் இருக்குது அதுல ஆரம்பத்தில் இல்லல்லாம் கடைசிதான் பாதையில இடையூர் தரக்கூடிய விடயத்தை அகற்றதும் ஈமானுடைய பகு இதெல்லாம் எங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் எல்லா செயல்பாடுகளையும் ஈமான் தொடர்படுத்த பாதையில போகல ஒரு இடையூர் தரக்கூடிய விடயத்தை அகற்றதும் ஈமானுடைய பகுதி அதுக்கு பிரதானமான தன் சொன்னாங்க அதே உடல்ல ஒரு சதத்துண்டு இருக்குது அந்த சதத்துண்டு செய்யறாங்க அவருக்கு கண் இருக்கு எல்லாமே ஹெல்தி ஆனா ஹார்ட்ல பிளாக் நல்ல யங் வாலிபர் சரியான வீக் வயசுக்கு போயிட்டாரு பலவிதமான நோய்கள் ஆனா ஹார்ட் ஹெல்தியா இருக்குது அந்த ஆர்கன்ஸ் நிறைய பங்கன் ஆகுது அவருக்கு செர்வை அவருக்கு செவ்வாய் பண்ணல காலம் டைம் ஒண்ணு தருவாங்க அதனுடைய டேஞ்சர் அடிப்படை அதே போலதான் எல்லாம் விடயம் உங்களோட செயல்கள் எல்லாம் உள்ள குடி உணர்வு ரெண்டையும் தொடர்பார்க்கிறான் உங்களோட கண்ணையும் உள்ளத்தையும் கண்களுடைய சூழ்ச்சியும் எல்லாம் அறிஞ்சிருக்கிறான் உள்ளத்துல நீங்க மறைச்சிருக்கிறதா யாருக்கும் விளங்காது உள்ளத்துல என்ன எண்ணம் வந்ததும் உருவா ஆன்மீக துறையில எங்களை வளர்ப்பு அதுக்குரிய சூழல் தான் முதலாவது ஒரு பிரதானமான நல்ல சக வாழ் சக நண்பர்கள் எ ஈமானையும் அல்லாவை பத்தி ஞாபகப்படுத்தக்கூடிய மௌத்த பத்தி ஞாபகப்படுத்தக்கூடிய நண்பர்களே எங்களுக்கு அவங்க தான் எங்க அதிகமான நேரத்தில் யூனிவர்சிட்டிக்கு வருவாங்க ஸ்டூடெண்ட் பக்குவமா வருவாங்க சொல்லி விட மாட்டாங்க ஆனா இருப்பாங்க கொஞ்சம் நாள் அவங்களோட இருக்கிறவங்க எல்லாம் சொல்கையில நேரத்தை சொல்ல மாட்டாங்க விழுவாங்க இப்படி கொஞ்ச நாள் போக்கலை அவர் சரியா வேறொரு இடத்துல போயிட்டா ஆன்மீக ட்ரைனிங் எடுக்கலைன்னா அவரும் அவளை போல ஆகுது அவங்கள போலா இது நடந்த ஒரு இது பாய் என்று சொல்லி இந்த புள்ள எப்படி எங்களுக்கு தெரியுமா அந்த ஆப்பிரிக்க நாட்டுல ஒரு புள்ளையார் வாப்ப என்ன செய்யற வாப்பம் வாங்க பங்கு கூட்டி போயிடலாம் வெக்கம் அப்படின்னு சொல்லி போல கோழி கூட்டில போட்டு பண்ணிட்டு போக வளர்ந்தது கோழிகள எல்லாம் நிலப்பாடும் கோழியை போட கையா வைக்குது கத்துதும் அவன் மட்டும்தான் கோழி கோழியோடு வளர்ந்த கோழி ஆக அதே போலதான் அந்த சூழலுடைய தாக்கம் இருக்குது அந்த தாக்கத்தை விட மிகவும் விருப்பம் காணாம போயிட்டு காட்டு கோயில் அந்த புள்ளே ஒரு என்ன சொல்றது வகையான மனிதனுக்கு கொஞ்சம் அதே போலதான் எங்க அதனால்தான் நல்ல சூழல் சஹாபாக்கள் சிறந்தவங்களா அடிப்படை காரணம் இருந்தாங்க அல்லாவுக்குமே நெருக்கமான அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்ற அந்த மனிதனுடைய அவங்களும் அவங்களுக்கு நெருக்கமானவங்களா மாறி நல்லவர்களுடைய எங்களை எந்த நாளுக்கும் காலையில இருந்து மாலை வரைக்கும் எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு காலை எலும்பினா சுபோ கெளும்புறது விசாவை தொலங்கு தூங்கும் வரைக்கும் எங்களை நப்தோட நாங்க சண்டை பிடிச்சிக்கொண்டு தான் நிக்க ஒவ்வொரு கட்டத்தில ஒவ்வொரு நிலை ம சூழல் சூழல் சூழல் தொலூர சூழ்நிலை அங்கிருந்தா உங்களுக்கு மனால்தான் மசித கெட்டும் போதும் எளிமையாக கெட்டுறது இஸ்லாத்தூர் ஒரு கஷ்டமான இந்த காலத்துல நம்ம இதுல அது இல்ல அங்க போனா இந்த துணியாவுடைய நோக்கம் தான் வருது போட்டிக்கிற செமிலியனும் போட்டிக்கிற டிசைனை பார்த்தா அதை பார்த்தா எங்க வீட்டுக்கும் எடுத்தா நல்லமே யோசனை வா கவனதெல்லாம் அதனால மசித்கள் எளிமையாக இருக்கும் போது உலக சிந்தனைகள் வாரல்ல சிந்தனை ஆக்ராவுடைய சிந்தனை தான் வரும் இப்ப கெட்ட போன நம்பியா சொன்னாங்க கேமச்ச நாளுடைய தான் எந்த இடத்துல ஆன்மீக உணர்வு வரணும் அந்த இடத்துல ஆன்மீகத்துடைய அடையாளமே இல்லாம அக்காங்க நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல முதலாவது ஊம்பராங்க போனது கடைசி போன வருஷம் போனதுல இருந்து பெரிய ரீதியாக இது நடந்து போனா காபா பாத்துட்டு வந்து இமான் கொஞ்சம் உயர்ந்துச்சு வெளியே வந்து ரூமுக்கு வர போல இறங்குது ஏன் நீங்க பாப்பீங்க ரொலாக்ஸ் பக்ஸ் வேணுமா அந்த சாப்பாடு வேணுமா இது வேணுமா எல்லாம் அதை பார்த்துட்டு வரப்போல திரும்பவும் அப்படியே துனியாவுடைய முகம் இறங்கிச்சு எல்லாம் கடைகளுக்கு தூர வரப்போல எல்லாம் துனியா தான் சுளி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு எல்லாம் எக்ஸ்பென்சிவான பொறுமதியான சாமங்கள் எல்லாம் பாத்துற திரும்பியான ஒரு துறை இங்க போறது ஆன்மீக துறையிலேதான் போயிட்டு இருந்தோம் ஹஜ்ஜிக்கு போயிட்டு இருந்தோம் இப்ப எஃபாமெல்லாம் ரெடி ஆகி ரெடி போறதுக்கு ஒரு ரூம்ல பெரிய ஒரு லேடி அவர் சங்கனாக வாங்கிக்கிறான் இப்ப அவனுக்கு யோசனை எடுத்துட்டு போறது ரூம்ல வச்சுட்டு போறா கொண்டு எப்படி பாதுகா முழு நகையை பாதுகாக்க நிறத்துற வாங்கிட்டா சளி செலவழிஞ்சிடும் பயத்தில நிறுத்த வாங்கிட்டா வளர்ச்சியை பெற போற இடத்திலையும் ஆன்மீகம் இழந்த ஒரு காலத்திலிருந்து பிராணியத்தில் அந்த சூழல் அந்த நேச்சுரல் என்வாயமெண்ட் அதுல ஒரு ஆன்மீக வளர்ச்சி நீங்க நேத்து கூட சவுத் ஈஸ்டர்ல யூனிவர் முஸ்லிம் மஜ்லிஸ்ட் பேசினி வெஸ்டர்ன் கேட்டிருக்கு கூட எங்க மஜ்லிஸ்ட் நாங்க பிளான் பண்ணுவோம் டெய்லி ஒரு ப்ரோக்ராம் வீக்லி ப்ரோக்ராம் மந்த்லி ப்ரோக்ராம் அனுவல் ப்ரோக்ராம் பல ப்ரோக்ராம்கள் உண்டு தான் மந்த்லி எங்க ப்ரோக்ராம் இருக்குது என்ன செய்வோம் எல்லாரும் கிளாஸ் பைட்டி யாவுக்கு எல்லாம் முடிச்சு யாரும் நேரத்தோட வருஷம் எடுத்து விளையாடி அல்ல நேரத்தோட வருஷம் எடுத்து சாப்பாடு எடுத்துக்கணும் போனா மகரீப்ல இருந்து ப்ரோக்ராம் இருக்கும் அதே போல சில விடங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம் மகரீப்ல இருந்து ப்ரோக்ராம் ராவ இரவு வரைக்கும் இரவும் சாப்பிட்டு திரும்ப துவாக்கள் சில விஷயங்களை படிச்சு தூங்கி காலையில நாலு மணி கிளம்பி ஹஜ் தொழுந்து தனியாக துவா செஞ்சு அப்புறம் கூட்டாக நான் உலமாக்கல் எடுக்கும் அது எடுத்து அதுல அந்த ப்ரோக்ராம் அனுவல் ப்ரோக்ராம் ரெண்டு வருஷம் அந்த ரெண்டு வருஷமும் செஞ்சோம் மவுத்திலிருந்து சொருக்கம் நுழை வரைக்கும் உள்ள விடியாங்க மவுத்திலிருந்து நரகம் நரகம் போறா பாதுகாக்கணும் அது அவர் முகம் போற கட்டணும் ஒரு இமாம் அமெரிக்கால செஞ்சிருந்தார் இமாம் அன்வரல் அவுலாக்கி அவர் இந்த அன்சினை பத்தி செஞ்சிருந்தார் அந்த மொடியூல் எடுத்து தான் கேக் டவுன்ல ஒரு இமாமை வச்சு செஞ்சோம் எப்படி ஒரு ஆன்மீக துறையில் ஒரு முன்னேற்றம் எங்களுக்கு இப்படியான ஒரு ஒரு ஆன்மீக துறை எங்களை பாதுகாத்துக் கொள்ள எங்களை வரத்துக்கொள்ள நாங்க எங்களுக்குரியும் அந்த விடயத்தை எல்லா நேரமும் எங்களுக்காக நான் என்னுடைய என்னுடைய வாழ்க்கை இதுக்குரிய நோக்கம் என்ன அதே இடத்துக்குரிய விதா எப்ப உலகத்து விடயங்களில் அதிகமா மூலி இருக்கீங்களோ அந்த நேரத்துல விவாதத்திலையும் இன்பம் இருக்கா என்ஜாய் பண்ண மாட்டேங்க்ஸ் பண்ணும் போது தான் துறை வரும் போது இதுவும் நீங்க சிறந்த முறையில செய்வீங்க அதே நேரத்துல இந்த உங்களோட வணக்க வழிபாடுகளையும் சிறந்த முறையில் செய்வீங்க ஆனா இப்ப என்ன நடந்திருக்குண்டா எல்லாரும் இஸ்லாம் பேர்ல அதுல மாநில சீன நிலைநாட்டம் என்ற விஷயத்துல எதிர்ப்பையும் பகமையும் வளர்க்கணும் எல்லாரும் அதுக்கு ஆதாரம் என்ன இதுக்கு ஆதாரம் என்ன அது இஸ்லாத்துறைய வழிகாட்டல் சொல்லுது அப்படி ஏதாவது ஒப்பீனியன் வந்தா லா அவனுக்கும் உங்களுக்கு உங்களோட செயல் எங்களுக்கு உங்கள அப்படி கருத்து வேறுபாடு வந்தா யாரும் மாற மாட்டாங்க அவங்க அவங்க நீங்க செய்யுங்க நீங்க உங்களோட சொற்கத்த எங்களுக்கு எங்கட செய்யும் எங்களுக்கு மத்தியில் ஆதாரம் ஒன்றும் இல்லை நாங்க எல்லாரும் நல்லா இடத்தோண்டு கூட போவோம் அந்த நாளில் பார்ப்போம் அவங்க இடத்தை திரும்புவோம் இப்ப அது இல்ல ஆன்மீக துறையிலையும் ஆன்மீக தில்லாமாசி மனிதாச இல்லாம அதாவது அவங்க சரி நாங்க அவங்க சரி இவங்க சரி நாங்க எல்லாரும் நல்லா கூட கொடுத்துட்டு தர உங்க அடிப்படை ஒரு நீங்க பாரு சௌஃ சௌதரி ஆஸ்திரேலியன் டாக்டர் ஹார்ட் சர்ஜன் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சௌசிக் சௌதரி அவர் டாக்டர் படிச்சு ஹாஸ்பிட்டல் பிராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்க போல அவருக்கு உணர்வு வந்துச்சு நான் மார்க்கத்தை பெற்று படிக்கணும் என்று சொல்லி ஜாமியா இஸ்லாமிய மதீனால பேசி கிராஜுவேட் ஆகி இப்ப அவர் டாக்டராகவும் இருக்கிறார் அவர் ஒரு ஆலிமாவும் இருக்கிறார் அவர் சொன்னார் நான் ஒரு முஸ்லீம் பேரு தான் ஆனா நான் உண்மைக்கு முஸ்லீமா இருக்க என் கண் முன்னால நிறைய பேசின மௌத்தாக இருக்கிறார் அவங்க மௌத்தையும் வித்தியாசமா கண்டிக்கிறார் அவங்க நிலவரங்கள் நான் சிலருடைய மௌத்த கண்டிருக்கிறேன் அல்லா பாதா பேச்சு சொல்றாரு மூணு நாளைக்கு மேல உசுரில் இதுவும் பயங்கரமான சத்தம் ரூமுக்குள்ள போவசு மாதிரி போக மாட்டாங்க தண்ணி வைக்க மாட்டாங்க இந்த மன்னனுடைய வாழ்க்கையை இப்படி ஒவ்வொருத்தருடைய உலகத்தில் நியாயமான முறையில் வாழ்ந்தவங்க அவங்க ஆறுதலான ஒரு மையம் அது அவங்க உணர்வாகி பேசி படிச்சுட்டு வந்து இப்ப அவர் புத்துபாவம் கொடுக்கிறாரு வருஷம் படித்தானின் தெரிஞ்சதோட நான் எங்களுக்கு தெரியும் இல்ல இப்படியான ஒரு கண்ணோட்டம் தான் நல்ல முறையில படிச்சவங்க ஒரு ரெண்டு காசு தாண்டி சத்தம் எம்டி வெசிமான ஆன்மீக துறையிலேயும் அறிவு துறை கம்ப்ளீட்டாக தேவ தான் சத்தம் கூட நாங்க ஊத்துப்போம் ஊத்துறேன் எங்கடா தண்ணிப்பட்ட முறையில் ஆன்மீகம் இன்னொரு அவரு அவர் இந்த கேள்விதான் துறையில் அவரோடு கெலிபோர்னியா வயசுல ட்ரக் அடிக்காக வாலிப எஸ்லாம் இஸ்லாம் இத்தான்ல இருக்கிறார் அமெரிக்கா ஒரு பெரிய இஸ்லாமிக் பிசினஸ் கன்சல்டன் உருவாக்கிறார் மக்களை வழி நடத்துறாரு இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு ஒரு கம்பெனி எப்படி நடத்துறது அது ஒரு வீட்டில் இருக்க பெஸ்ட் சேஃப் சேர்ப்பர் சர்ஃபன் நல்லா கிட்டத்தட்ட வந்துட்டு போனார் பெண் தொடங்கிக்கு தான் வந்தார் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு வருஷத்து ஒரு நாட்டுக்கு போவார் ஒரு கிழமை ஃபுல்லா சர்ஃபிங் இருப்பார் பிசிக்கலா நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆசை வெள்ளக்காரர்லாத்து எவ்வளவு படிச்சிருக்கிறார் ஏதோ ஒரு துறையில் முன்னேறினார் ஆனால் இந்த ஆன்மீக துறையில பெறணும் என்ற ஆசை பதினாலு பிள்ளைகள் டூ வாய்ஸ் சந்தோஷமா வாழ்றாங்க எல்லா பிள்ளைகளும் ஒவ்வொரு துறையில ஆலயம் அவங்க ஏதாவது சாதிக்கிறதா இருக்காங்க அதனாலதான் இந்த கேள்விக்கு ஏன் நல்லா இருக்கு இந்த சந்தர்ப்பம் ஏன் நான் இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்தேன் என்ன சார் ஏன் இந்த யூனிவர்சிட்டி காலத்தை எப்படி எனக்கு தீனாக மாத்தலாம் என்னுடைய ஆன்மீக துறை எனக்கு எப்படி வளர்க்கலாம் என்னுடைய பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டியூத்துக்குறேன் படிக்கிறீங்க மாற்றால நல்ல பல விஷயங்கள் செய்வன் ஆனா அது எல்லாத்தையும் விட நீங்க ஒரு நல்ல ஒரு தாயாக இருக்கிறது ஒரு மிக முக்கியமானது நல்ல மனைவியாக இருக்கிறது மிக முக்கியமானது நல்ல ஒரு மகளாக இருக்கிறது பாத்திமாரதி தலைவி அவன் பண்ண ஹதி வாழ்ந்தது குடிச வீட்ல உச்சம் காலம் வாழலாயிட்ட ஆனா அவதான் சுருக்கத்துடைய தலைவிஸ் பிஹேவ் நீங்க படிக்கிறீங்க நல்ல மார்க்கத்தின் முறையில் ஆனா நீங்க பார்ப்பஸ் அதிகமான நேரம் இந்த துறையில போக்கல ஏன் குடும்பங்கள் உங்களோட சொர்க்கத்துடைய ஆப்பர்ச்சுனிட்டிய சான்சஸ் கூடுதலா புள்ளல பெண்டா சொர்க்கத்துல பெரிய அந்தஸ்து கிடைக்க ஆப்பர்ச்சுனிட்டி கூடும் ஒவ்வொரு தடவையும் கட்பிணியாக இருந்து ஒரு புள்ளைய பெற்றெடுக்கிறத போல ஒரு நன்மையான காரிய நிலம் நீங்க ஒன்பது மாசம் கட்பிணியாக அறுக்கிறது ஈவானோட தொழுகையோட இருந்தால் அந்த ஒன்பது மாசம் உங்களுக்கு நன்மை ஒவ்வொரு செகும் எழுதப்பட்டுக் ஒரு புள்ளையை பெற்றெடுத்தோன்னு அந்த நேரத்துல பெரிய வருத்தம் ஹஜ்ஜி செஞ்சா எப்படி அன்று பிறந்த பாலனை போற மாள்றத போற அந்த தாய்க்கும் அதே நிலம் அவ்வளவு பெரிய வருத்தத்தினால ஒரு உயிருக்கு அவடை உயிரை ரிஸ்காக வச்சு இன்னொரு உயிருக்கு வாழ்க்கை கொடுத்தாங்க எத்தனை பெத்தெடுக்கிறீங்க அந்த அளவுக்கு நல்ல மோசத்து விடயங்கள்ல மூணு தாய் மீது தான் கடமை இருக்குது மறக்க hlanu thana is saying that don't lose your focus on ahara other focus avega adha parakuri ella vaai yem padikiren indha soola da oru vaaku kollodu oru seve cheyodu engal kulal kishina adu illama allah paada padu don't have indha ulaga adipadaila indha nella vechikondu ulaga adipadaila lokangala vechikondu neenga eda seinjalum you will not have the happiness ulahathla nimma thirakkaga aaharaal nimma thirakkaga இந்த நீங்க ஒரு டைம் வருஷத்துல ஒரு அனுவல் பிளான் அந்த ஆன்மீக துறையில நீங்க வளர்த்து போங்க அவங்களோட இள்மையும் தீனுடைய கட்சியுடைய அறிவையும் வளர்த்துப்போங்க அதோட விஷயம் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம் அல்லா சுமத்தும் பொருத்தத்தை பெற்று சிறந்தவராக வாழ்ந்து சிறந்தவர்களாக மருந்து செல்லலாம் ஜோசேவனாக ஏதாவது நான் சொன்ன விடயங்கள புறப்பாடுங்க இருந்தால் என்னிடம் சேர்ந்தும் சேதானும் நான் சொன்ன விடயங்களில் சரியான நல்ல அனைத்து விடலும் நல்லா நம்ம வசூத் ஆவானி வரைக்கும் வணக்கம் I don't know.